வணக்கம் செப்டம்பர் 27, ஏழு இரண்டாயிரத்தி இருபது நற்றினியின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவின் முதலாவது உள்நாட்டு சரக்கு கப்பல் போக்குவரத்தானது வங்கதேசம் முதல் திரிபுரா வரை நடத்தப்பட்டது இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இந்தியாவின் குழந்தை இறப்பு சதவிகிதம் இருபத்தி மூன்று இந்தியாவில் அதிக இணைய ஊடுருவலை கொண்ட மாநிலம் ஹிமாச்சல பிரதேசம் இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று இந்தோ பசிபிக் மன்றத்தில் அண்மையில் இணைந்த நாடு எது இரண்டு உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் ஆசிய மற்றும் பசிபிக் நாடுகளுக்கான பிராந்திய மாநாட்டின் முப்பத்தி அமர்வை தொகுத்து வழங்கிய நாடு எது மூன்று இந்தியவின் பல பரிமாண வறுமை குறியிட்டு ஒருங்கிணைப்பு குழுவிற்கு தலைமை தாங்குபவர் யார் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்